அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் ஆறாம் அத்தியாயம் தீப ஜோதியாய் வருவாய் தப்போவன கோயிலில் அதிகாலையில் சோத்திரங்களும் பக்தி பாடல்களும் கொண்ட தினசரி வழிபாடு முடியும் போது பாதப்பூஜைக்காக பாதகைகளை ஆவாகனம் அலங்காரம் செய்து பெரிய விளக்குகளை ஏற்றுவார்கள் குருநாதன் திருவடிய நாடு என்ற பாடலும் ஸ்ரீ குருவஷ்டகம் என்ற சோத்திரமும் ஸ்ரீ ஞானானந்தரின் மகிமையை கூறும் சில பாடல்களும் பாடப்படுகின்றன ஷரீரம் சுரூபம் என ஆரம்பிக்கும் ஸ்ரீ குருவஷ்டகத்தில் எவ்வளவு அழகிய மீனி இருந்தால் என்ன எவ்வளவு நல்ல மனைவி இருந்தால் என்ன ராஜ்யம் வித்யை எல்லாம் இருந்தாலும் என்ன ஸ்ரீ குருவின் பாதார மனம் லகிக்காவிட்டால் எல்லாம் வீணே என்று ஆதிசங்கரர் அறிவுறுத்துகிறார் இந்த ஸ்தோத்திரத்தை நமது சுவாமிகளே இந்த பூஜா முறையில் ஆசிரம சூழ்நிலையை அருளொழியால் புனிதமாக்கவும் எல்லா பக்தர்களும் முக்கியமாக தாய்மார்கள் பெண் குழந்தைகள் அருளாசி பெறுவதற்கும் தினசரி வழிபாட்டின் மூலம் ஓரளவு ஏகாக்கிர சித்தம் அடைந்த பக்தர்களை முழுவதும் மனம் லயித்து பாத பூஜையில் ஈடுபட சித்தமாக்குவதற்கும் கருணையே வடிவான அம்பாளை ஜோதி வடிகள் வழிபட்டு வரம் வருவதே தீப ஜோதி என்ற திவ்ய வைபவமாகும் தீப ஜோதியை பூர்வாங்கமாக உடைய பாதுகாப்பூஜையே தப்போவனத்தின் மிக சிறந்த அம்சமாகும் கழுத்தில் பூமாளி சூடிய ஒரு கன்னிப்பெண் ஐந்து முகம் கொண்ட ஒரு திருவிளக்கை தீபஸ்தம்பத்துடன் கூடிய ஒரு தட்டை கைகளில் ஏந்தி சத்குரு சுவாமிகள் உடன் வர தாய்மார்களும் குழந்தைகளும் பக்தர்களும் திவ்ய நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு பின்தொடர அன்னை மண்டபம் மணிமண்டபம் இவற்றை வலம் வருவதே தீபஜோதி என்பார்கள் ஆரம்பத்தில் சில நாட்களில் பிரம்மச்சாரிகளும் சுவாசனிகளும் தீப ஜோதியை எடுத்து வந்தது உண்டு பின்னர் இந்த தீப ஜோதி முறையை வழிவகுக்கும் போது கன்னி தான் தீப ஜோதியை ஏந்தி வர வேண்டும் என்று சத்குருநாதர் பணித்தார்கள் அம்பாளி தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்பார்கள் இந்த தத்துவத்தையே சத்குருநாதர் சித்தர் பாடல் பாணியில் பாடியுள்ளார் அன்னை வடிவாயிருப்பாள் ஞான பொண்ணு அன்னையனுக்கு அன்னையாவாள் ஞானப் பெண்ணு அண்டருக்கும் அன்னையானாள் ஞானப் பெண்ணு அண்டமெல்லாம் தாண்டி நின்றாள் ஞானப் பெண்ணு என்று அந்த பாடல் தொடங்கி காணப்படுகிறது தபோவனத்தில் ஸ்ரீ ஞானாம்பிகை என்ற பொருத்தமான திருநாமம் கொண்ட அவள் சிச்சக்தி வடிவம் அவளைத்தான் ஸ்ரீ ஞான லட்சுமியும் ஞான துர்கையும் உலகத்தை இயக்குவதற்காக உலகில் உள்ள எல்லா ஜந்துக்களையும் அவத்யை என்னும் மாயையை லயிக்க வைப்போளும் அவளே ஞானியரின் மனதையும் ஆகர்ஷித்து முகத்தில் ஆழ்த்தக்கூடிய மகா மாயையும் அவளே தாய் சேய்க்கு ஒரு புறம் தாய் சேய்க்கு ஒரு புறம் பால் ஊட்டுவதை நிறுத்தி மற்றொரு புறத்தில் பால் அருந்து அருந்து போல அவை ஆழ்த்துவதை மாற்றி ஞான பால் ஊட்டி மாயை என்ற கடலை கடக்க வைப்பதும் அவளே இவ்விதமான மகத்துவத்துடன் கூடிய சக்தி வழிபாடு நமது இந்து மதத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் தாயன்பு ஈடு இணையற்றது எல்லா பிழைகளையும் பொறுத்தருடும் கருணையும் வாத்சல்யமும் அவளுக்கே உரிய குணங்களாகும் கெட்ட பிள்ளை இருக்கலாம் ஆனால் மோசமான தாயார் என்பது ஒரு காலும் இல்லை குப்புத்ரூ ஜாயத்த குச்சித்தப்பி குமார்த்தா ந பவதி என்ற ஆதிசங்கரின் வாக்கியம் அன்னையின் புகழுக்கு ஓர் எடுத்துக்காட்டு எல்லா உயிர்களின் பசித்திற்கும் அன்னபூரணியும் அவளே ஞானம் வைராகியம் என்னும் பிக்ஷையை அளிப்பவளும் அவளே முக்கூண பிரகிருதி வடிவமாய் ஈஸ்வரனுடைய ஐந்தொழில் சிருஷ்டி ஸ்திதி லயம் துரோதானம் அனுகிரகம் செய்விக்கும் சக்தியும் அவளே இந்த சக்தியுடன் இணைந்தே சிவன் ஈஸ்வரனாக இயங்குகிறான் வேதாந்தத்தில் எல்லா பிரிவுகளிலும் பிரகிருதி புருஷன் இவை இரண்டும் இணை பிரியாதவை என்பதை குறிப்பதற்கு சிவனை உமை ஒரு பாகமாக கொண்ட அர்த்தநாரீஸ்வரர் என்றும் மகாலட்சுமியை வட்சஸ்தலத்தில் தரித்துள்ள ஸ்ரீமன் நாராயணனும் என்றும் பல ரூபங்களில் வழிபடுகிறோம் அத்வைத்த சம்பிரதாயத்தில் சக்தி வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அவ்வாறே வைஷ்ணவ மதத்திலும் தாயார் சன்னதிக்கு சென்று சேவித்த பிறகே பெருமாள் சன்னதிக்கு செல்வது மரபு தாயாரின் தயை நிறைந்த சிபார்சுதான் எம்பெருமானின் அனுகிரகத்தை பக்தனுக்கு பெற்றுக் என்பது வைஷ்ணவ சித்தாந்தம் சித்தக்தியை ஒரு தீப வடிவத்தில் பூஜை செய்வதே தீப ஜோதியின் முக்கிய நோக்கமாகும் தேவியை குரு மண்டல ரூபிணியாகவும் பரபிரமஸ்வரூபணியாகவும் தியானிக்கிறோம் ஸ்ரீதேவியின் திவ்ய சரணார விந்தங்களும் ஸ்ரீ குருவின் பாத கமலங்களும் ஒன்றே ஸ்ரீசக்கர பூஜை என்ற சக்தி வழிபாட்டில் குரு பாதுகைகளுக்கு மிக உன்னதமான இடம் உண்டு ஸ்ரீசக்கரம் என்ற இயந்திரமும் தேவியும் மந்திரமும் குருவும் ஒன்றே என்பது சம்பிரதாயம் ஸ்ரீசக்கரத்திற்கு நவாவரண பூஜை செய்ய விரும்பிய ஒரு பக்தைக்கு ஸ்ரீசக்கர பூஜையின் அதி ரகசியங்களை அனுபவத்தில் நன்குணர்ந்த நம் குருநாதர் நமக்கு அந்த பூஜை எதற்கு பாதுகைகளில் எல்லாம் அடங்கியுள்ளதே என்றார் ஸ்ரீ குரு பாதுகைகள் என்பது என்ன பிரகாசம் எனப்படும் சிவன் ஒன்று அதன் விமர்சம் பிரகாசத்தின் பிரதிபிம்பம் என்பதை தனது சொரூபமாக கொண்டது மற்றொன்று அதை சக்தி என்பார்கள் இவை இரண்டும் கலந்து ஒன்றிய வடிவமே பர சிவாத்மாவாகிய குருவின் பராபாதுகா என்பது முக்கியமான சாக்த சித்தாந்தம் வாக்கு மனதுக்கு எட்டாததும் வெளுப்பு நிறமுடையதுமான பிரகாசமும் சிகப்பு நிறமுடைய விமர்சமும் இவ்விரண்டு பிரபைகளும் கலந்த விசாலமான திரிபுரமே குருபதத்வயம் அதை நான் வணங்குகிறேன் என்பது குரு பாத்துக்கையை பற்றிய பிரசித்தமான தியான ஸ்லோகம் குருவின் திருவடி தாமரைகளே சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை குறிப்பதாகும் தீப ஜோதியாய் வருவாய் நீ தீப ஜோதியாய் வருவாய் திருமகளே பொருள் தருமகளே நீ தீப ஜோதியாய் வருவாய் பற்றிய இந்த அழகிய பாடலுடன் தீப ஊர்வலம் தொடங்கும் பயனொரும் செல்வத்தையும் தனதான்ய சௌபாக்கியத்தையும் மன சீரும் சிறப்பையும் தொட்டது அனைத்தும் பயனளிக்கும் யோக போக சுக வாழ்க்கையும் வம்சம் முழுவதற்கும் அருள் வரத்தையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையாக இப்பாடல் மிக அழகாக அமைந்துள்ளது தினசரி வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்திலே தொடங்கிவிடும் அது முடிந்து சுவாமிகள் இருள் புரியும் நேரத்தில் உஷத் தீப ஜோதியுடன் உருக்கிய பசும் பொன் மேனி போன்ற திருமேனியுடன் ஒளிவீசும் அருள் பார்வையுடன் கம்பீரமாக வனம் வருவது கண்கொள்ளா காட்சியாகும் குருநாதர் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் மற்ற இடங்களிலும் மங்கள ஆரத்தி எடுக்கும் பெண்மணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அருளாசி அளித்து புஷ்பமும் பழமும் அன்போடு வழங்குவார் ஆதிசங்கரின் மறு அவதாரமாக பக்தர்கள் கருதும் இந்த பெருமான் தீப ஜோதியுடன் புறப்பட்டவுடன் பக்தைகள் இந்த ஸ்ரீ மகாலட்சுமி பற்றிய பாடலை பாடும்போது ஆதிசங்கரர் பிக்ஷைக்காக சென்ற சமயம் ஒரு ஏழை மாத தன்னிடம் அவருக்கு பிக்ஷை அளிக்க ஒன்றும் இல்லாத காரணத்தால் நெல்லிக்கனி ஒன்றை சமர்ப்பிக்க அவளுக்கு அருளாசி வழங்கி கனக்கதாரா ஸ்தோத்திரம் பாடி திருமகளின் அனுகிரகத்தால் பொன்மொழி பெய்ய செய்து அவருடைய பேரன்பில் திளைக்க வைத்த அருள் அனுபவ காட்சி பக்தர்களின் மனதில் தோன்றும் அடுத்ததாக ஓங்கார ரூபிணியான நாராயணை பற்றியும் ஆதிசங்கரின் நாமாவளையும் பக்தைகள் பாடுவார்கள் அதற்கு பின் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அக்ஷரமாலா என்னும் ஸ்தோத்திரத்தை எல்லாரும் ஒன்றாக அழகாக சேர்ந்து பாட கேட்போர் மெய்சிலிருக்கும் வடமொழியில் அருந்து ஷ வரை ஐம்பது எழுத்துக்கள் உள்ளன நம்மிட ஆ நம்முடைய ஆன்மீக கலாச்சாரத்தில் எழுத்துக்களை அக்ஷரம் என்பார்கள் அதாவது ஒவ்வொரு எழுத்திலும் அழியாத ஒரு சக்தி உள்ளது ஆகவே அதை மாத்ருகா அல்லது சிறிய அன்னை என்றும் சொல்வார்கள் இப்படி ஒவ்வொரு எழுத்து அல்லது சப்தத்தினுள் உள்ள சக்தியே மந்திர சாஸ்திரத்தின் அடிப்படையாகும் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களின் உருவங்களும் அந்தந்த பெயர்களால் குறிக்கப்படுகின்றன எல்லா பெயர்களும் அருந்து ஷ வரை ஐம்பது எழுத்துக்களில் அடக்கம் அன்னையின் ஆனந்த சக்தியின் பெருக்கமே இவ்வுலகம் அது இவ் எழுத்துக்களால் குறிக்கப்படுகிறது அந்த வரை உள்ள அக்ஷரங்களை முதலெழுத்தாக கொண்ட தேவியின் ஐம்பது நாமங்களின் தொகுப்பே இந்த அக்ஷரமாலை என்றும் அத்வைதாமிருத வர்ஷினி என்றும் ஷய விருத்தி நாசினி ஜெகன் மோகினி சிவ சச்சிதானந்த லலிதாம்ப என்றும் அவளை துதிக்கும் நாமங்களை கோஷித்தவாறு தீப ஜோதி மூர்த்திகளின் சன்னதிகளை வலம் குரு பாதுகைகளின் அருகில் வைக்கப்படும் போது பக்தர்கள் பரவசமடைவார்கள் சுவாமிகள் தனது கம்பீரமான குரலில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஜெகன் மாதாவுக்கு ஜெய் என கோஷம் எழுப்பி தமது இருக்கை மேலுள்ள மணியை ஒலித்து தீப ஜோதி நிகழ்ச்சியை பூர்த்தி செய்வார் இதை செவியும்போது பத்ரிநாத் அருகிலுள்ள ஜோதிர் மடத்தை தரிசித்தோருக்கு அங்குள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுவாமிகளே அன்னையின் பேரன்பின் திருவடிவம் தீபஜோதி சிக் சக்தி ஸ்வரூபம் திருவிளக்கை ஏந்தி செல்லும் கன்னிகை பரமேஸ்வரின் திருவுருவம் ஞான பெண்ணின் இந்த மூன்று வடிவங்களும் நம்மை எல்லையில்லாத ஆனந்தத்தில் திளைக்க வைக்கும் அந்தமும் ஆதியும் யாரறிவார் புவியில் செஞ்சுடர் பருதியாய் திகழ் மூல பொருளை ஞானவானந்தம் தன்னில் நம்மை சேர்க்கும் தன்னிகரே இல்லா சிவசக்தி ஸ்வரூப்பனை வந்தனை செய்திட வாரிவீர் இங்கு என்ற சிவசக்தி ராகத்தில் அமைந்த ஓர் அருள் பாடல் தீப ஜோதியின் இந்த உட்கருத்தை விளக்குகிறது சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிக்கு ஜெய் நன்றி வணக்கம்